வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இந்திய செந்தில்குமார் இன்று செப்டம்பர் இருபத்தி இரண்டு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு சுவிட்சர்லாந்து விடுதலை பெற்று தனி நாடாகியது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு யாழ்ப்பாணம் கத்தோலிக்க கார்டியன் பத்திரிகையின் ஆசிரியராக தமிழறிஞர் அருளப்ப முதலியார் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நேஷனல் ஜியாகிரபிக் மேகசின் பத்திரிகையின் முதலாவது இதழ் வெளியானது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆண்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட முதல் ஆட்டோமொபைல் வாகனம் காட்சிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பல்கேரியா தனது விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜெர்மனியின் எம்டன் நாசதாரி கப்பல் இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் சென்னை துறைமுகத்தையும் மற்றும் நகர பகுதிகளையும் குண்டு வீசி தாக்கியது மொத்தம் நூற்றி குண்டுகளை அது வீசியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஃகு மற்றும் இரும்பு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்களின் வேலை நிறுத்தம் பென்சில்வேனியாவில் தொடங்கியது இது பிறகு அமெரிக்கா முழுவதும் பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வேல்ஸில் சுரங்கம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இருநூற்றி அறுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனில் ITV தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாலிக் கூட்டமைப்பிலிருந்து செனகல் விலகியதை அடுத்து சூடானிய குடியரசு மாலி என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் காஷ்மீர் தொடர்பாக இடம்பெற்ற போர் ஐனாவின் போர் நிறுத்த அழைப்பை ஏற்று முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜெரால்டு ஃபோர்ட் கொலை முயற்சி ஒன்றிலிருந்து தப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஈரான் ஈராக் போரின் போது ஈராக் ஈரானை முற்றுகையிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜார்ஜியாவின் பயணிகள் விமானம் ஒன்று சுகுமி என்ற இடத்தில் தீவிரவாதிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாணம் நாகர்கோயில் பாடசாலை மீது இலங்கை விமானப்படையினர் நடத்திய குண்டுவீச்சில் முப்பது மாணவர்கள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பாகிஸ்தானில் தேவாலயம் ஒன்றில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 75 பேர் கொல்லப்பட்டனர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மைக்கேல் பாரடே ஆங்கிலேய இயற்பியலாளர் வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வலங்கைமான் சங்கரநாராயண ஸ்ரீனிவாச சாஸ்திரி இந்திய அரசியல்வாதி நிர்வாகி கல்வியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு முகமது ஹபீபுல்லா இந்திய அரசியல்வாதி திருவாங்கூர் திவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விந்தன் தமிழக எழுத்தாளர் இதழாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிபி ஸ்ரீனிவாஸ் தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தீசா சின்னத்துறை சிங்கப்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அசோகமித்ரன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அராலியூர் நா சுந்தரம் பிள்ளை ஈழத்து எழுத்தாளர் நாடக கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பவன்குமார் சாம்லிங் சிக்கிம் மாநிலத்தின் ஐந்தாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மார்டின் க்ரோ நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குருநானக் சீக்கிய சமயத்தை தோற்றுவித்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சாக்கா ஜூலு ஜூலு பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு புலவர் குழந்தை தமிழக தமிழறிஞர் புலவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ் வாரலட்சுமி தென்னிந்திய நடிகை பாடகி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர் பாலச்சந்திரன் தமிழக கல்வியாளர் கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் பல்கேரியா மற்றும் மாலி ஆகிய நாடுகளின் விடுதலை தினம் என்று